அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலந்தி மனுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உண்மை இந்தியாவில் விடுதலை போர் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இங்கிலாந்து பிரதமர் சர்ச்சிலிடம் காந்தியடிகளின் அஹிம்சை போர் பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்பட்டது அவர் கூறிய பதில் மகாத்மா காந்தி துப்பாக்கியை ஏந்தி போராடினால் அதை நசுக்க போதுமான பீரங்கிகள் நம் உள்ளன அவர் கப்பல்களை கொண்டு போராடினால் அவற்றை அளிக்க போதுமான போர் விமானங்கள் நம்மிடம் உள்ளன ஆனால் காந்தியடிகள் மனிதனை மனிதன் கூடாது மனிதனுக்கு மனிதன் அடிமையாவது தர்மம் என்கிற உண்மையைக் கொண்டு நம்மோடு போராடுகிறார் அதை எதிர்க்கவும் அளிக்கவும் போதிய ஆயுதங்கள் நம் வசமில்லை என்று ஒத்துக்கொண்டார் ஆம் உண்மையாயிருப்பவர்கள் தமக்குள் மலர்ச்சியை பெற்றிருப்பவர்கள் அவர்கள் ஜீவித்திருப்பவர்கள் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் தங்களை சுற்றி பல என்ன அலைகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் உண்மையை தேடுவது யாருடைய துணையாலும் நிகழக்கூடியதல்ல உண்மை எப்போதும் தன்னை மெய்ப்பிக்க முயற்சி செய்வதில்லை நன்றி